நண்பர்களே நன்றி நான் பாட்டு கதை சொல்ல நீதி பகுதி இருநூற்றி ஐம்பத்தி ஆறை அரவிந்த் சுய நலத்திலேயே திளைத்த வாழ்டமோட் மிக கொடூரமான முறையில் செவரஸ் நேப்ஸ் கொலை பண்ணிட்டான் மாய உலகிலேயே மாபெரும் அறிவாளிகளில் ஒருவரான செவரஸ் நேப்ஸ் தன்னை வாழ்டமோட் அழைத்து அந்த மந்திர கோலை சொல்லட்டி சொல்லட்டி பார்த்திட்டது வேலை செய்யல வேலை செய்யலன்னு புலம்பிட்டு இருக்கும்போதே இவ்வளவு நேரம் வேலை செய்யலன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வாழ்டம்மோட் சொல்லும்போதே நமக்கு ஏதோ ஆபத்து ஒவ்வொன்றாரம் வளர்ப்புதுன்னு புரிஞ்சு அதுலேருந்து தப்பிக்க இருக்க செவரஸ் நேப்ஸ் வாழ்டமோட்டோட நினைவுகளை திசை திருப்ப முயற்சி பண்ணார் வாழ் ஹாரி பாட்டை கூட்டிட்டுறேன் கூட்டிட்ட முயற்சி பண்ணி ஏதோ வாழ்டமோட்டை திசை திருப்ப பார்த்தாரு ஆனால் வாழ்டம்மோட் தெல்ல தெளிவாத்தனோட குறிக்கொள்ள இருந்த செவரஸ்னேப்ஸை உரு தெரியாமல் கொலை பண்ணிட்டான் குத்துயிரும் கொலையுமா இருந்த சவரஸ்னேப்ஸை இனி யாரும் பார்க்க வர மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் வெளியே போயிட்டான் பின்னாடியே அந்த ஸ்ரீ கிங் ஷாக்குக்கு வெளியே பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்திருந்த ஹாரி ஹெர்மியானி ரான் மூணு பேர் உள்ள பண்ணாங்க அதை பார்த்தோன்னே செவரஸ் நேல்ஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செஞ்சான் சாவர கடைசி செகண்ட்ல தன்னுடைய நினைவுகளை எல்லாம் எடுத்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நினைவுகளை எல்லாம் ரத்தத்து தோற ஒரு சில்வர் கர் லிக்விடா வெளியே வர வச்சு ஹேரி கிட்ட கொடுத்தாரு அது அருமையானி வேகமாக ஒரு கண்ணாடி ஃப்ளாஸ்கை தன்னோட சக்தியால் வரவழைச்சு அதை பிடிக்க வச்சுட்டா எதுக்கு அதை சௌரஸ் நேம்ஸ் கொடுக்குறாரு ஏன் கடைசி செகண்டில் நினைவுகளை அவ்வளோ வேகமாக கொடுக்குறாரு என்ன நிற்பாருன்னு ஏன் சொல்றாரு ஹேரிக்கு சுத்தமாக புரியல ஒரு பக்கம் ஹேரிக்கு துரோகி துரோகி கூடவே இந்த தம்முடுற குழப்பண்ண பாவி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு தான் வரணும் அப்படி யாரிக்கு தோணினாலும் இன்னொரு பக்கம் ஏன் இப்படி இப்படி சுயநலமா வாழ்கிட்ட போட்டிருக்கானே ஞாரி யோசிச்சுட்டு செவரஸ் நித்ததுக்கு அப்புறம் கூட கொண்ட நேரம் ஒரு பத்து செகண்ட் அப்படியே ஒரு ஷாக்குல அப்படியே இருந்துட்டான் அப்படின்னு ஒரு குரல் கேட்டேன் இப்படி கையில இந்த பிளாஸ்கோட் எப்படி வேகம் எழுந்திச்சு திரும்பி பாக்குறான் பின்னாடி வாழ்கிட்ட போட்டு குரல் கேட்டது பின்னாடி வந்து நிற்கிறானான்னு பாக்குறான் ரமையா தைரியமா என் கூட சண்டை போட்டீங்க நிக்கல ரூம் ஃபுல்லா அப்படி எதிரொலிக்குதுபோது இந்த பள்ளிக்கு இப்ப சண்டை போட வரும்போது எப்படி பேசணும் அதே மாதிரி ஹாக்வேர்ட்ஸ் ஹாக்ஸ்மேட் எல்லா இடமும் கேட்குற மாதிரி தான் எல்லாருக்கும் பின்னாடி இருந்து பேசுற மாதிரி ஒரு உருவாக்கி பேசுறான் எப்பயுமே அட்மயர் பண்றவை தைரியத்தை பாராட்டுற நீங்க ரொம்ப ரொம்ப பெரும் இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க வாழ்ந்த மட்டுக்குங்க யாரையும் கொலை பண்ணுன்ற எண்ணம் கிடையாது மாய உலகத்தின் தூயரத்தை மெதுவும் சிந்தனும்னு ஆசை கிடையாது அதனால என்னுடைய படைகளை எல்லாம் பின்வாங்க வைக்கிற ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குற அடிப்பட்டவங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணவங்க செத்து போன உங்க நண்பர்களை எல்லாம் ஒழுங்கா இருதி மரியாதை செஞ்சி அடக்கம் பண்ணி அவனை ஒப்படைங்க இல்ல ஹரி போட்ட உ கிட்ட இப்ப நேரடியா பேசுற கோழப்பயன் நாய உன்னோட ஒத்த உயிருக்காக சுயநலவாதி நாய் உன்னோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் சாவரதை பார்த்து சந்தோஷமா ஒழிஞ்சிருந்த ஒரு மண்ண உனக்காக தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள காத்திருப்ப நீயே வந்து என் முன்னாடி சரணடைஞ்சு செத்து ஒழியணும் நானே ஆகவர்ட்ஸ் பள்ளிக்குள்ள புகுவேன் இந்த முறை என் கண்ணு முன்னாடி தெரியிற எல்லாரையும் உன்ன மறைச்சு நிக்கிற எல்லாரையும் ஆம்பளை பொம்பளை தயவு தாட்சினியா எதுவும் இல்லாம உன்னை கொலை பண்ணுவேன் அதுக்கப்புறம் உன்னையும் பிடிச்சு சும்மாட மாட்டேன் உனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் வாழ்மோட் பேச நிறுத்தினதுக்கு அப்புறம் பேசுற மாதிரியே உணர் வேடிக்கு சுத்தி ஹர்மியானி ராவனோட மூஞ்சில அப்படி ஷாக்கில் உறைஞ்சு போயிருக்கு என்ன பண்ற நீ எந்த முடிவு எடுக்காத எதுவும் ஹரி நம்மளோட வேலையை மட்டும் செய்வோம் வா என்ன வேலையை செய்யறது இப்ப எங்க போயிட்டான் எனக்கு என்ன தெரியும் நீ பதற்றதுக்கு பார்த்தா அவனை தேடி பெரிய போல நீ போயக்கூடாது வா முழுந்த ரூமு ட்வெல்ல போய் நம்ம பேசிக்கலாம் வா வா வா அப்படின்னு எப்ப எந்த டனல் வழியா ஊந்து ஊந்து வந்தாங்களோ அதே டனல்ல திரும்பவும் வந்து வந்து போறாங்க படுத்த நிலையில கிரால் பண்ணி கிரால் பண்ணி போய் அந்த மரம் இருந்த இடத்துக்கு வழியா வந்து வெளியே கிரௌண்ட்ல நிற்கிறாங்க அவங்க வெளியே வந்த இடத்துல ஒரு நாய் அந்த யாரோட கவனிப்பாடு இல்லாம செத்து கிடக்கு இது சண்டையில யாரா குல அவன் பேசணுன்னே ஸ்கூலே எப்படி அமைதியாயிருச்சு சிவரஸ் நேப்ஸ்க்கு இப்படி ஒரு முடிவு வந்து சரிதானா சுயநலவாதி கெட்டவன் கூட இருந்தா எவ்வளவு விசுவாசியாதும் இப்படிப்பட்ட விசுவாசிக்கு இப்படி ஒரு முடிவு வரும்ன்றது உண்மைதான் இருந்தாலும் எனக்கு ஏதோ முழுசு சந்தோஷம் இல்லடா அவட நீ கொலை பண்ணியிருக்க நினைச்சிருப்ப அது நடக்கலையா இருக்கும் இல்லடா எனக்கு எதோ புரியல இன முடியாத ஒரு கவலை சரிவா ஏய் என்ன யாருமே காணும் ஸ்கூல்ல எல்லாரும் எங்க ஸ்கூல்ல எல்லா கிளாஸ் ரூமே பார்க்குறாங்க எல்லா மயான அமைதியா இருக்கு யாரையுமே காணும் எல்லாரும் எங்க போயிட்டாங்க இவனோட டெட்டி டெஸ் எல்லாம் திரும்ப அழைச்சிட்டா அவங்கலாம் காட்டுக்குள்ள இருக்காங்க நம்மளால எங்க அப்படியே ஹேரி ஹெர்மியானி ரான் நடந்து போகிறாங்க வழக்கமா அவங்க சாப்பிட்ற ஹால் பள்ளியோட கிரேட் ஹால் அங்க தான் ஃபஸ்ட்டு பள்ளி ஆரம்பிக்கும்போது அங்கே ஒருக்க உட்கார வச்சு டம்பிள் பேசுவார் மாணவர்களெல்லாம் அந்த நனியா கிரைஃபிண்டர் ஸ்லைத்தர நனியனியா பிரிப்பாங்க அந்த ஹாலில் நோக்கி போறாங்க அங்க ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு சின்ன சின்ன பேச்சுக்கொள்கால கேக்குது பெரும் கூட்டம் என்னாலும் அவங்களுக்குள்ள எந்த பேச்சோ ஆரவாரம் எதுவுமே இல்லை ஹேரிக்கு எதுவும் ரொம்ப மோசமான இடத்தை நோக்கி போற மாதிரி ஒரு நெஞ்செல்லாம் கடமா இருக்கு ஹார நோக்கி ஹேரி போறான் ராண பார்த்த உடனே நீ யாரும் வந்துட்டு பாரு ரா ராணோட அம்மா ராணை கட்டி பிடிச்சிருப்பி ஃப்ரிட்டை நோக்கி பிரிட்டோட பாடியை நடுல வச்சிருக்காங்க அங்க உளுந்து அழுகுறாங்க அங்கெல்லாம் கூட்டம் சுற்றி நிற்கிறனால வேறு என்னென்ன பாடிஸ் இறந்து போய் யார் யாரையும் செத்து போட்டாங்கன்னு தெரில மேடை மேலே படுக்க வச்சு அந்த ஹாலில் வழக்கமாக டம்புள ஏறி பேசுகிற அதே மேடையில் பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிப்பட்டவங்க எல்லாம் படுக்க வச்சு பாம்ஃப்ரீ டாக்டர் பாம்ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கிங்ஸ்லி ஷக்கல் போல்ட் சண்டை போட்டுருந்த ஃபயர் ஜி ஃபயர் சென்டோர் மனிதனோட தலையும் விலங்கோட உடம்பும் கொண்டு இவங்களுக்கு பாடம் எடுக்க வந்த ஒரே சென்டோர் மிச்சவங்க எல்லாரும் மாநிலர்களுக்கு மாய உலகத்தாருக்கு எதிராக இருந்தாங்க யாருமே சண்டைக்கு மனுஷங்களோட பழகவே இல்லை ஆரிக்கு சென்டோர்ஸை பத்தி நல்லா தெரியும் இவங்களை நேசிச்ச ஒரே சென்டோர் குத்துயிரும் குளையரும் அடிபட்டிருக்காரு மேடம் பேசாமடுங்க என்னால முடியல முடியல தாங்க முடியல அடிபட்டவங்களா சொல்றாங்க அடிப்பட்டவங்களை நிறைய பேர் காணுமே அவங்கள என்னன்னாங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்க மாதிரி ஜின்னி எல்லாம் வந்து ஹெர்மியானி கூட பேசிட்டு இருக்காங்க யாரோடய யாரோட முகத்துலையும் துளிய அளவிலையும் ஒரு உணர்ச்சியோ சந்தோஷமோ எதுவுமே இல்லை எல்லா முகமும் ரொம்ப இழுகி போயிருக்கு அவங்க பேசிட்டே இருக்கும்போதே அப்படியே கொண்டு நகர்றாங்க அவங்க நகர்ந்தொன்னே ஃப்ரெட் பாடி கப்பால் ஃப்ரெட்டோட இறந்த உடல் கப்பால் யார் யாரோட உடல்லாம் இருக்குன்னு ஹேரிக்கு தெரியுது ஒரு பக்கம் பெர்சி ராணோட அண்ணன் ஜார்ஜ் ராணோட அப்பா வீஸ்லியெல்லாம் ரொம்ப கவலையான முகத்தோட நின்று பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருந்த ரெண்டு பாடியை பார்க்குறான் ஹேரி ரீமஸ் லூப்பின் டாங்ஸ் நிம்ஃபோடோரா டாங்ஸ் அந்த தம்பதியே செத்து கிடக்குறாங்க ஹரியால ஒண்ணுமே பேச முடியல அப்படியே நெஞ்சே அடைச்ச மாதிரி இருக்கு அப்படியே லூப்பினோட ஞாகம் வருது தாங்ஸ் எப்படி அவனை கலக்கலன்னு அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க எப்படி அவனை பாதுகாப்பா அந்த சித்தப்பா சித்தியோட வீட்டுல இருந்து கூட்டிட்டு இருந்தாங்க லூப்பின் எப்படி தனக்கு டிமண்டஸ் எதிர்த்து போராட சண்டை போ கத்து கொடுத்தாரு தன்னை இப்போ கூட காப்பாற்றுறதுக்காக சீரியஸோட வீட்டில் ஒழிஞ்சிருக்கும்போது உனக்கு தெரியாத சக்திகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உனக்கு துணையானா இருக்கேன்னு சொன்னது அப்போ அவர் கேவலப்படுத்தி அணிச்சது தன்னோட குழந்தையோடு அவர் இருக்கணுன்றக்கா கேவலப்படுத்தி அணிச்சது அதை மாரி அவர் எல்லா சமயத்திலையும் யாரைக்கு சப்போர்ட் பண்ணுது உன் ஆள் மனசில் என்ன தோணுதோ அதுபடி நடந்துக்கோன்னு அந்த ரகசியமாக ஓடிட்டு இருந்த எஃப்எம் ரீடியோவில் அட்வைஸ் பண்ணது அப்படியே லூப்பினை பட்டதில் ஒவ்வொரு எண்ணமாக வருது ஒவ்வொரு சமயத்துலேயும் தான் வியர் உல்ஃபுன்றனால தான் ப் எவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தாலும் தனக்காக மாணவர்களுக்காக உயிரை கொடுத்து போராடினது அது மாரி எந்த மாணவனும் தன்னை மதிக்காமல் இருந்தது வியர் உல்ஃபுன்னு கேவலமாக பேசினது அவர் தேர்ட் இயரில் ஹேரியோட தேர்ட் அந்த ஸ்கூலை விட்டு போகும்போது கூட நிறைய மாணவர்கள் சந்தோஷம் பட்டாங்க இப்போ கூட யாரும் லூப்பின்காக கூட அந்த ஆர்ட்ரு ஆஃப் அமைப்பில் இருந்தவங்களை தவிர மாணவர்கள் நிறைய பேர் அழவே இல்லை ஹாரி கூட கிளாஸில் படித்த ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் அவர் பார்த்து வருத்தமாக பார்த்து அழுதுட்டு இருக்காங்க ஹேரிக்கு அப்படியே எண்ணங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக மனசில் அழப்பாயுது அந்த ஹாலில் நிற்கவே முடில அப்படியே வெளியே போயிட்டான் அவன் வெளியே போனத யாரும் கண்டுக்கலை எல்லாரும் அவங்கவுங்களோட சொந்த துக்கத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஹேரியை கண்டுக்க கொஞ்சம் மறந்துட்டாங்க ஹேரி வெளியே போய் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான் அவனால சத்தம் போத்த அழ முடியல அழுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு இவங்களோட கத்தியாடுறதுக்கு நான் என்ன துக்கத்தை நான் அனுபவிச்சேன் எல்லாரும் எனக்காக என் ஒரு இந்த பாழும் உயிருக்காக எல்லாரும் தான் சொந்த உயிரை விட்டிருக்காங்க தான் சுற்றத்தார இழந்திருக்காங்க தான் நண்பர்கள் இழந்திருக்காங்க நான் அப்படி என்ன கிழிச்சேன் எனக்கு உரிய ஏழும் தெரியல ஒண்ணுத்துக்கு லாய்க்கல நான் மனசு தண்ணியே கேவலமா திட்டி அவனால வெளியே கத்த முடியல நான் மனசு பயங்கரமா கதற கதர் கதருது எனக்கே இப்படி ஒரு வாழ்க்கை நானே இந்த உலகத்துல பிறந்தேன் அப்பா அம்மாவை சின்ன வயசுல முழங்குனேன் வளர்ப்பா சீரியஸா முழுங்கனேன் டம்பிள்ற குழவு அவர் சாவுக்கும் நான் தான் காரணம் இப்ப இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களே இதுக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கணும் என்னால இந்த உலகத்தை வாழ முடியல என்னால இதை தாங்க முடியல என்னால சாவும் சாவறதுக்கு எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது ஆனா நான் உயிரோடு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா என்ன குத்தி குத்தி கொடையுது கொடையுது கொடையுது அப்படின்னு நான் ஆள் மனசவன ஏண்டா நீ இன்னும் உயிரோடு இருக்க இந்த உலகத்துக்கே தெண்டம் உன்னால எவ்வளவு பிரச்சனை என்ன ஹரி உன்னால யாருக்குமே நல்லது இல்லை எல்லாரும் சுத்தி செத்துட்டு இருக்காங்க பார் நீ இதுக்கு ஏன் உயிரோடு இருக்க அவனே கேள்வி கேட்டுட்டே இருக்கு வாழ்டம் ஒரு சொன்ன மாதிரியே ஹாரி தானே சாவை தேடி போயிடுவான் போலன்னு அவனுக்கே தவணுது அவனால் இருக்கவே முடியல இவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்காங்க நான் போய் இவ்வளோ சிகம் உயிரை கொடுக்கூடாதுன்னு வர சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனா என்னால் இதை தவிர்த்துக்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இன்னும் இருக்க முடியாதே நான் எப்படி இவங்க சாவறதை பார்த்துட்டு என்னால இருக்க முடியும் அப்படியே பேசிக்கிட்டே எங்கே போகிறோன்னே தெரியாமல் நடந்து போனான் டம்புளோட ஹெட்மாஸ்டர் அரைக்கு வெளியே இருக்கிற தடுப்பு செக்யூரிட்டி பொம்மை அவனை பார்த்து பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது ஹேரிக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தான் யாரை கடைசி என்ன செட் பண்ணால் ஞாபகம் இல்லை டம்பிள்டர் அப்படின்னு சொன்னேன் அதிசயமா அது நவந்துருச்சு யார் அந்த பாஸ்வேர்டை லாஸ்டாக செட் பண்ணதுன்னு ஹேரிக்கு ஒன்றும் புரியல டம்பிளோட ரூம்குள்ளே போகிறான் டம்பிளோரோட ஃபோட்டோவை நோக்கி கற்று கற்றுன்னு கத்தி அலரலாம் கதறலாம் அலரலான்னு போகிறான் உள்ளே போன எந்த ஃபோட்டோவுமே இல்லை எந்த ஹெட் ஹெட்மிஸ்டர்ஸ் யாரோட முகமும் அவங்க இருக்க வேண்டிய ஃபோட்டோஸில் காணும் எல்லோரும் பக்கத்தில் அந்த கிரேட் ஹாலில் போய் யார் செத்துட்டாங்கன்னு பார்க்க போயிட்டாங்க போல டம்பிளரோட போர்ட்ரேட் ரெண்டு போய் பார்க்குறான் அவரோட ஃபோட்டோவும் இல்லை அதுவும் நமந்து இங்கேயோ போயிருக்கு யார் யாரையும் இறந்திருக்காங்கன்னு பார்க்க போயிருக்கு போல் என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது என்னால சாவ நோக்கி போவோனுக்கு தைரியம் வர மாட்டேங்குது சரி இந்த இழவடத்தை அதையோ கொடுத்துருக்கான் அதுக்குள்ள போயாத கொண்ட நேரம் இந்த உலகத்தை மற மறந்து இருக்கலாம் அப்படின்னு தன் கையில இருக்கிற ஃப்ளாஸ்க் எடுக்கிறான் டம்பிளோட ஞாபக சேமிப்பு கடங்கு எங்க இருந்ததோ அங்கே இருக்கு அங்க இந்த மெமரி அப்படியே அந்த பென்சிவுக்குள்ள ஊற்றுறான் ஒரு நிமிஷம் கூட காத்திருக்கல எப்படியா அந்த உலகத்தை விட்டு கொண்டே நேரமா தப்பிச்சு இருந்தா போதும் என்னால் சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை நோக்கி குனிஞ்சு அந்த பென்சிவில தலையை வச்சான் சுழண்டு சுழண்டு சுழண்டு ஒரு தரையில் போய் சங்கன்னு குதிக்கிறான் சுத்தி ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கு தூரத்தில் இந்த சின்ன பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க பக்கத்தில் உதறக்குள்ள ஒருத்த ஒ ஒழிஞ்சிருக்கிறான் இது அவனோட மெமரியாச்சே அந்த ரெண்டு பொண்ணுங்க யாரு ஒன்பது வயசு பத்து வயசு பொண்ணுங்க தான் இருக்கும் ஏடி என்ன பறக்கிற அப்படின்னு ஒருத்தி கேக்குறா யார் அது மேல சிமினி மேல ஏறி ஏறி பறக்குறா அப்படின்னு ஏறி பார்க்கிறான் லில்லி அம்மா அம்மாவோட சின்ன வயசு முகம் இப்படி சின்ன வயசுல பறந்துட்டு இருந்தாங்களா அம்மாவோட அவங்க வந்து மகள்னு ஹரிக்க தெரியும் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் சாதா வளரத்தை சேர்ந்தவங்க அவ மட்டும் மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி மேல மேல எம்பி எம்பி பறந்துட்டு இருக்கா எந்தோட எந்த ஒரு ரூம் ஸ்டிக் எந்த உதவி இல்லாம இருட்டையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னே ரொம்ப நேரம் போராடிட்டு கஷ்டப்பட்டு அவளோட அக்கா பெட்டுனியா தன்னோட தங்கச்சி வெளியே கீழே வர வைக்கிறான் என் பைத்திக்கர் திருப்பண்ற ஒண்ணு எல்லாரும் சூனிய கரையை சொல்லி அடிச்சு உள்ள அடக்கி ஜெயில வச்சிருவாங்க என்னடி நான் என்ன பண்ண இத திரும்ப தரையில் இருக்கிற ஒரு இலையை கை காஞ்சிட்டு மேல கையை அசைக்கிறா மேல மரத்துல இருந்து ஒரு பூ பறந்து கையில விடுது இது அப்படி நடக்குது சரி காத்தடிச்சு கீழே வந்திருக்கோம் அவ கையை விரிக்கிறா பூ அப்படியே மலருது திரும்பவும் கையை லேச மடக்கிறா பூ திரும்பவும் பழைய மொட்டு மாதிரியாவது இது அப்படி சாத்தியம் அது இதை முடியாது அது சாதாரண விஷயம்தான் அண்ட் பெட்டு அப்படியே திரும்பி பாக்குறா பார்த்தா புதற்குள்ளந்து ஒரு சின்ன பைய வரா யாருனே அப்படின்னு நில்லி கேக்குறா இவன் நீ சாதாரணமான ஆளே கிடையாது இது மாய உலகத்தை சேர்ந்த சக்திகள் உங்கிட்ட இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கேவலம் பார்க்கறது உனக்கு செய்யமல்ல இதுல என்னமா அசிங்கம் இருக்கு அப்படின்னு செவரஸ் நேம் சொல்றான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு கீழே ஒரு அரட்டாயர் போட்டிருக்கான் கோட்டு பார்த்தா அந்த அரட்டாயர் லெவலுக்கு முட்டி வரைக்கும் மேலக்கு போட்டிருக்க கோட்டு நீண்டிட்டு இருக்கு என்னைய அது கேவலமான கோட்டா இருக்கு இது எங்க வீட்டுல நாங்க போடுற வழக்கமான ட்ரெஸ் இன்னும் பாருங்க நாங்க வளர வளர உடம்பு ஃபுல்லா கால் வரைக்கும் ஃபுல்லா ட்ரெஸ்ஸால மறைச்சிப்போம் இதெல்லாம் ஒரு பொழுப்பு இல்லி வாடி என்ல சேர்ந்தா நீ ரொம்ப கெட்டு போயிருவே வா போலாம் அப்படியே செவரஸ் நேப்ஸ் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போறான் சீன் அப்படியே கலையுது செவரஸ் நேப் சின்ன வயசுல எப்படி இருந்தான் இல்லி எப்படி இருந்தான் நல்லா ஆரிக்கை தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் ஏன் இந்த வயசுல இருந்து மெமரி எனக்கு கொடுத்திருக்கான் சீன் உடனே திரும்ப விரிஃபார்ம் ஆகுது ஒரு நிறைய மடர் மரங்களா நிறைஞ்சிருக்க ஒரு அடர்ந்த தோப்புக்குள்ள இருக்கிறாங்க பக்கத்துல செவரஸ்னேர் அவனுக்கு எதுக்க அதே சின்ன பொண்ணு உருவனிக்குது மாய உலகத்தை சேர்ந்தவ ஒன்னு சூனிய நான் சொன்னது தப்பு உன் மனசை புண்படுத்தி தான் மன்னிச்சிரு மாய உலகத்தை சேர்ந்த பெண்கள் அப்படி சொல்லுவோம் அப்ப எனக்கு நீ சொன்ன மாதிரி லெட்டர் வரும் என் அக்கா பொய்யா என்ன ஜெயில அடிச்சிருக்க மாட்டாங்களா உனக்கு நிற உலகம் இருக்கு உனக்கு நிற பள்ளி இருக்கு நீ இந்த மாதிரிலாம் மந்திரத்துல தப்பு தப்பா யூஸ் பண்ணக்கூடாது மந்திரத்துலாம் ஒரு வயசுக்கு மேல யூஸ் பண்ண பிடிச்சு உள்ள வச்சிருவாங்க மந்திரத்தை எப்ப எப்படி கட்டுப்பாடோட யூஸ் பண்ணணும் மந்திர கோலை வச்சு எப்படி யூஸ் பண்ணும் யாரை எப்படி தாக்கணும் தீய சக்திகள்ல எப்படி உன்னை காத்துக்கணும் எல்லாம் உனக்கு சொல்லி தர்றதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் உனக்கு நிச்சயமா லெட்டர் அனுப்புவாரு அவரே வந்து உன்ன கூட்டிட்டு போவாரு ஹெட் மாஸ்டரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரா ஏன் நீ மாய உலகத்தை சேர்ந்த பெற்றோர்களுக்கு பிறக்கல சாதா உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு பிறந்திருக்க அப்படிப்பட்டவங்களை கண்டறிஞ்சு கூட்டிட்டு போய் ட்ரெயின் பண்றதான் அவரோட வேலை ஓ அப்பா இத வீட்டுல எல்லாருக்கும் சொல்லாமா சொல்லிப்பாரு சொல்லி அவங்களுக்கு புரிவைக்க முடியும்னா டம்புள் அந்த வேலையை பார்த்துப்பாரு நீ ரொம்ப அழகா இருக்க பேரு மாயக்காரங்களா என்னோட அம்மா மாய வளரத்தை சேர்ந்தவங்க எங்க அப்பா சாதா வளரத்தை சேர்ந்தவரு அவங்களுக்குள்ள எப்பயுமே தவறாருதான் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஆனா என்ன அந்த ஸ்கூல் அனுப்பக்கூடாது அது பைத்தியக்காரங்களோட ஸ்கூல்னு சாதா வளர்த்தாக்கள் மாதிரி எங்க அப்பாவும் நம்புறாரு ஆனாலும் அவங்களுக்கு தெரியாம அவரோட எதிர்ப்பை மீறிதான் நான் போறேன் அழகா வேற இருக்கி ஓகே தேங்க்யூ நம்ம நிச்சயமா அப்ப ஸ்கூலுக்கு போலான்ற நிச்சயமா போவோம் அப்படியே சீன் வேகமா கலையுது அப்ப சாதா உலகத்துல இருந்த லில்லிக்கு தன்னோட சக்தியை புரிய வச்சு ஸ்கூலுக்கு போற வரைக்கும் கைட் பண்ணது செவரஸ்னேப்ஸ் என்னோட அம்மாவை கைட் பண்ணது செவரஸ் நேப்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்தது ஆக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் நோக்கி பஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஷன் நடந்து போறாங்க நைன் பாயிண்ட் நைனுக்கு டென்னுக்கு நடுல இருக்க பிளாட்ஃபார்முக்கு நடுலக்க தடுப்பு சவரை நோக்கி வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க செவரஸ் நேம்ஸை நோக்கி செவரஸ் நேம்ஸ் கூடயே ஹேரி நடந்து போறான் தூரத்தில் ரெண்டு பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க ஆக்ஷன்ல செவரஸ் நேம்ஸ்க்கு தெரியுது எதனாலே சண்டை போடுறாங்கன்னு எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு கிட்ட போய் பார்க்குறான் லில்லியும் அவரோட அக்கா அண்ட் பெட்டேனியா ஹேரியோட சொந்தக்காரங்க யார் சித்தப்பா சிட்டி வீட்டில் தங்கிட்டு இருந்தானே அவங்களுக்குள்ளதான் சண்டை என்ன சண்டை அவங்களுக்குள்ள என் தகராறாச்சு இந்த ஸ்கூலுக்கு போற பத்தி தான் தகராறா இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த மெமரி எதுக்கு சிவரேஷன் சாரி பாட்டர் கொடுத்திருக்காரு தொடரும்